சத்குரு சுவாமி குரு கிருப்பியார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஐம்பத்தி மூணு அத்தியாயம் முடியவணும் கடைசியாக அர்த்தம் விளக்கமான அர்த்தம் சொல்லலாம் ஜெயிச்சாச்சு பகர அவனுடைய நரகாசுன்னு ஜெயிச்சாச்சு பூமி ஸ்தோத்திரம் பண்ணிட்டார் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதுமான பண்ண மாட்டார் அவளே கொண்டு கொடுத்துறாள் தான் உங்களுக்கு நல்லது கேட்காமல் ஒரு வேலை செய்கிறது தான் நல்லது இப்போ வந்து உங்களுக்கு கேட்காமையே தினோ ஒரு ஆடியோ வருது ஒன்றும் சொல்கிறது இல்லை எதுவும் இப்போ கேட்குறதில்ல ஐடென்டிட்டி யாருக்கு பண்ணுறாங்க ஐடென்டிட்டி அந்த இதை தே தேவையில்லை வருது ஈஸ்வர கருப்பையெல்லாம் கொடுக்குறது எதுவும் கேட்குறதில்ல இப்போ வந்து இது மாதிரி பண்ணுறது ஒரு கைக்கரை பண்ணுறோம் இது வந்து புரிய மாட்டேங்கிறது அதில் ஃப்ரீயாக கிடச்சா அது வந்து இது போடும் அதுக்கு வந்து மரியாதை இல்லாமடும் அது மரியாதை இல்லாண்ட அது என்ன பண்ணுது வேறு வழியில் அது ஒரு ப்ராப்ளம் தான் இருந்தாலும் அதை பற்றி எதுவும் பிரஸ்தாபம் பண்ணுறதில் சொல்கிறது இல்லை நிச்சயம் ஒரு ஒரு ஆடியோத்தையும் போகணும் அப்போது அதுக்கு கொஞ்சம் சிரம எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது நான் ரெண்டு ஆப்ரேட் பண்ணுறதுனால சிவபுராணுன்னு தனியாக சொல்கிறதுனால அதுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணும் அப்போது ஒரு நாளைக்கு நான் ரெண்டு ஆடியோ அவசியம் வெளியில் போடும் அதனால் அப்போது கண்டினியூவஸாக என்னுடைய மற்ற ஷெடியூலில் கஷ்டமாக எதுக்கு சொல்லவா இது வந்து சொல்லாமல் கேட்காமல் கொடுப்பதற்கு மாதிரி அதனுடைய உயர்வை புரிஞ்சுக்கணும் அதுதான் சொல்ல வேண்டியது அப்போ அது மாதிரி பண்ணிட்டால் பூமி மாதா கண்ணன் வந்திருக்கான் தேவத்தையவள் தெரியும் அதனால் நரகாசு நரகாசுரன் தன்னுடைய பிள்ளை தான் சுரன் இருந்தது அவன் என்னெல்லாம் பரீட்சுன்னு உணவுன்னா வருணனுடைய கொடை அடுத்தது வந்து அந்த சிகரமான மணி அடுத்தது அழகான அதிதியினுடைய குண்டலங்கள் இப்படி எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டாள் கொடுத்த உடனே அப்புறம் ஸ்தோத்திரமண்ணல் ஏகமாக ஸ்தோத்திர மண்ணல் பேரனை காப்பாற்றுன்னு சொல்லியாச்சு பகதத்தம் அதுக்கப்புறம் பகவான் ஜெயிச்சாச்சு இல்லையா அப்போது ப பதினாறாயிர அவர் பார்த்தார் அப்போ பார்த்தார் பல்ல அந்த ஸ்திரீகளை பல்லக்கில் அவர்களெல்லாம் எல்லாம் ஸ்தானம் பண்ண வச்சு அவர்களெல்லாம் சுத்த வஸ்திரங்கள்லாம் தரித்து கொண்டும் அந்த ஸ்திரீகளையும் அங்கே பகரத்தன் அதாவது நரகாசன்ட்டு இருக்கக்கூடிய நிறையா ஐஸ்வர்யம் வச்சுருக்கான் அந்த ஐஸ்வர்யங்களையும் ரத்தங்களையும் குதிரைகளையும் அதிகமான தனம் ஐஸ்வர்யம் இருக்குது எல்லாத்தையும் துவாரக துவாரகைக்கு அனுப்பிச்சிட்டார் அவ்வளோதான் எனக்கு கிடைக்கும் ஜெயித்தியாச்சும் துவாரிக்கு அனுப்பிச்சிட்டார் பிரம்மார்த்தன் பார்ப்போம் முப்பத்தி ரெண்டுலேருந்து இப்படி சுக பிரம்மிகள் சொல்கிறார் சொல் சுக சொ சொல்கிறார் பக்தியால் இப்படி நமஸ்காரம் பண்ண அந்த பூமிதேவியால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பகவான் அவளுக்கு அபயம் கொடுத்தும் பகதத்தனுக்கு அபயத்தை கொடுத்தும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அப்படியே கொட்டி கொழிச்சில் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நரக்காரோடையும் மாளிகைக்குள்ளே பொருளில் போனார் அங்கே ராஜாக்கள்லாம் ஜெயிச்சு நரக்கன் அபகரித்து கொண்டு வந்துருக்கான் எல்லாரையும் அப்படியே அவர்களை வந்து எல்லா ராஜாக்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய ராஜகுமாரிகள் பதினாறாயிரம் ராஜகுமாரிகள் அவர்களை வந்து அபகரித்து கொண்டு வந்து இங்கேயே அவர்களை பகவான் கிருஷ்ணன் பார்த்தார் அப்போ இவன் பக் இவர்கள் மனசில் இருக்கக்கூடிய மகாவீரனான கிருஷ்ணன் வரதை பார்த்து அந்த பெண்கள்லாம் அப்படியே அன்பு காதல் பயப்பட்டு தெய்வமே நாங்களுக்கு அனுப்பிச்சிருக்குன்னு நினச்சிட்டு மனசில் இவர் தான் பத்தியாவரணம்னு பார்த்தார் இவர் தான் எங்களுக்கு வந்து பத்தியாவரணம் கணவரா வரணும் பிரம்மா அது வந்து அனுகிரம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இமெயிலில் ஒன்று அனுப்பிச்சுட்டார்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லிட்டாரு பெண்கள் எல்லோரும் தனித்தனியாக மாதிரி பண்ணாரு பிரியத்தார ஹயத்தை பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டார் அந்த பெண்களை வந்து பகவான் இது செய்ச்சு அதாவது அவர்களை வந்து அபியஞ்சனம் பண்ணி வச்சு மங்களஸ்தானம் பண்ணி வச்சு மங்களஸ்தானம் பண்ணி வச்சு அவர்களுக்கு நல்ல புது எல்லாம் கொடுத்து அவரை வந்து உடுக்க சொல்லிட்டு கொடுத்து பள்ளக்கில் அவர்கள் எல்லாத்தையும் துவாரி கமிச்சிட்டார் அவர்களோடு சேர்ந்து அதிகமான இது ஐஸ்வர்யங்கள் நிதி குவியல்கள் தேர்கள் குதிரைகள் பெரிய செல்வம் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டார் எயிச்சாச்சு அனுப்பிச்சாச்சு அடுத்து முப்பத்தி ஏழு இந்த இதுக்கு உண்டான கனெக்ஷன் தான் சொன்னேன் தேவி பாகவரத்தில் இருக்கு தேவி பாவத்தில் இந்திரனால் அனுப்பப்பட்ட அவசர ஸ்திரீகள்லாம் அந்த நரநாராயணர்கள் அந்த கந்தமாதனை பருவத்தில் பத்ரிநாத் இருக்குது அங்கே வந்து தபஸ் பண்ணுறவங்கள ஒன்றும் பண்ண முடியாமல் போய் அவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணி எங்களை அனுப்பக்கூடாது எங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சொன்னோடனே வந்து தபஸில் இருக்கோம் விரதத்தில் இருக்கோம் இப்போ முடியாது அடுத்த அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரத்தில் பார்க்கலாம்னு சொன்னால் அது ஒரு ரெஃபரன்ஸ் அடுத்தது தேவிபாதம் சொன்னது அடுத்தது இந்த இதில் விஷ்ணுபுராணத்துல மாதிரி இருக்கு இங்கே இதில் காமிக்கிறார் பதினொன்றாவது ஸ்கந்தத்தில் நவயோகியு பாக்கியன்னு வரும் ஒரே ஞான மையமாகும் அதில் நாலாவத்தியாயத்தில் ப பகவான் பண்ண அவதாரங்கள் சொல்லப்படுது அந்த அவதாரங்களில் இந்த நரநாராயண அவதாரங்கள் சொல்லப்படுது அந்த நாராயணுடைய தபஸை வந்து கெடுப்பதற்கும் இந்திரன் அப்சரஸ்திகளை அனுப்பார் அவர் வந்து தடையை தட்டி ஊர் ஊர்வசியை ஏற்படுத்தி அவர்களை வந்து ப்ர பிரைஸாக கொடுத்து அப்போ இது வந்து சொல்ல முடியும் இது வந்து சொல்லப்படவில்லை இந்த கல்யாணம் மணிக்கிறன்னு சொல்ல சொல்லப்படவில்லை அப்படி கனெக்ஷன் கொடுத்தோம் மேலே முப்பத்தியும் ஏழாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் முப்பத்தி ஏழுலேருந்து மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் முப்பத்தி ஏழு ஐராவத குலேபாம் ஐராவத குலேபாம் ஐராவதம் சரஸ்வின பாண்டுராம்ஷ்டிம் பிரச கேஷவை சா தரஸ்வின பாண்டராம் சஷட்டிம் பிரஷையேஷவேந்திரம் ததித்தைச்சுண்டலே பூஜரத்ரிதேந்திரேண சகேந்திரே சத்யா கவ சுரேந்திர ததித்தைச்சுண்டல பூஜ்ரிதேந்திரேணேந்திரேணியோதி உத்ட்ட பரிஜாத்தருமதி ஆரப்பிய சேந்திரான் விபுதான் ஜிச்ச உரம் சோதித்தோய பாராத்திய சேந்திரான் விபுத்த உனயம் ஸாபித சத்தியா சத்தியா சாோனோபனா அன்வோ ப்ரமரா தன்சம் பட தாபி சத்தியா ககோனோபனா அன்வோ ப்ரமரா தவலம் படா எமிய கிரீடக்கோட்ட பாதோஸ் பசனம் அர்த்தம் சித்தாத்தியத்தை மகான் அகோசுரா தமோஜித எயா ஜானமியீடகோட்டோஸ்பசந்த அச்சுத்தம் சித்தாத்தனியே மகான் ஓசுராணாச்சமோடியதம் ஏழுலந்தே மருடியும் மூலத்தேசம் தசமஸம் உத்தராம்பத்தியோம்பரவதிய ஐராவே இபாச்சரஸ்வின பாண்டம்ஷ்டிம் பிரஷையமாசேசவஹம் ஐராவேந்தரஸ்வினா பண்டுராம் சஷ்டிம் பிரச கேஷவந்திரை குண்டலே பூஜ்ரிதேந்திரேண சகேந்திரே சியம் கரேந்திர ததித்தைச்சுண்டே கூஜிச்சிதேந்திரேண சகேந்திரே சிரியோதி உடிய பாராத்தம் கருப்பதி ஆரப்பிய சேந்திர விபுதான் उपानयते पुरं चोतिरो भार्योत्पाट्य पारिजात गरुत्मति आरोप्य्रिबुन जिच्चपाननयते पुरं தாவிதத்திய கோனோபோபனா அன்வோ ப்ரமரா தன்வலம் படா தாபாசோனா அன்வோ ப்ரமரா தாசலம் படா எய கிரீட்டோட்டாஸ்சன்ன அச்சுத்தி விகிய மகான் அஹோ சுரா தமோஜிதம் எமிய கிரீட்டோட்ட பாதோஸ் பிரச அச்சும சித்தார்த்த ஏதேன்கே மகான் நாற்பத்தி மூணாவது பார்ப்போம் இது வந்து ரொம்ப ரசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் ரசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் முப்பத்தி ஏழு கிருஷ்ணன் வந்து இப்படி நாலு கொம்புகள் இருக்கும் பலசாலிகளான வெள்ள வெள்ள நிறையத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு ஐராவத சத்துருஷ்டி அறுபத்தி அந்த ஐராவத குளம் அந்த ஐராவதம் யானை அந்த இதில் வந்தது திருப்பார் கடலில் கடையிற போதும் ஐராவதம் யானை வந்தது அந்த ஐராவத யானையை இந்திரன் கொண்டு போனான் அந்த ஐராவத யானைக்கு குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு குழந்தை யானை அந்த ஐராவத வம்சத்தில் வந்த யானைகள்லாம் அப்படியே அதே மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் வெள்ளையாக இருக்கும் நாலு கொம்பு நாலு தந்தங்களோடு இருக்கும் அப்படி நாலு தந்தங்களோட இருக்கக்கூடிய பலசாலிகளான வெள்ளையாக இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு அவன் டைக்கு அந்த பௌமாசுரன் அதாவது நரகாசுரன் அந்த யானைகளை அனுப்பிச்சார் கொண்டு போயிட்டார் நாலு கொம்பு பத்னியான சத்யபாமியோட கூட அவர் வந்து சொற்களை ஒத்து போயிட்டார் உடனே சொற்கள் எல்லாத்தையும் முதலில் அதாவது சொத்துக்கள் எல்லாத்தையும் துவாரகைக்கு அனுப்பிச்சாச்சு இந்த ஐராவத குளத்தில் வந்த அறுபத்தி அந்த யானைகளை துவாரகைக்கு அனுப்பிச்சாச்சு அதுக்கப்புறம் பதினாறாயிரம் பெண்கள் கேட்டார்கள் அவர்களையும் பல்லக்கில் வச்சு அவர்கள் அப்புறம் வந்ததை திருப்பி கொடுக்கணும் இந்திரன் கேட்ட விஷயத்தை திருப்பி கொண்டு கொடுக்கணும் அதனால சத்யபாமியோட கூட சொற்களை ஒத்து போனார் கருட வாகனம் இருக்கு அவருக்கு குருடபாகனருக்கு சித்தபாமனுக்கு போய் கூட சொர்கலோகத்து போய் சொர்கலோகத்து போகிறார் அவருக்கு என்ன வந்தது சொர்கலோகத்துக்கு போகிறார் அதிரி தேவிக்கு அந்த குண்டலங்களை சமர்ப்பணம் பண்ணார் இந்த சமர்ப்பணம் பண்ணிட்டு இந்திரியா இந்திராணியோட தேவேந்திரனாலையும் பூஜை செய்யப்பட்டார் சரி தேவன் சுமநாராயணன் தானே பூஜை செய்யப்பட்டார் ஏற்கனவே இந்திரன் வந்து ஒரு தடவை வட்ட அடி வாங்கியாச்சு இங்கே அந்த இந்திரையாக நிறுத்தப்பட்டு கோவர்தன உத்தாரணம் போதும் அப்புறம் கோவிந்தப்பட்டா அபிஷேகம் போது ஆயிடுத்து இல்லையா இருந்தாலும் அப்பப்போ அந்த மாயை தூக்கும் அவர்களுக்கும் மாயை வேலை செய்கிறது அதனாலும் அப்போது அதிதி மாதா குண்டலங்களை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அந்த வருணனுடைய கொடையும் கொண்டு சேர்த்தது மணி கொண்டு சேர்த்தாது எப்படி அவர்கள் கொண்டு வந்து என்னென்னலாம் இந்த நரக்காசன் கொண்டு வந்தானோ அதெல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாச்சு எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தாச்சு அது செய்ய வேண்டியது எல்லாத்தையும் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்து அதுக்கப்புறம் அந்த தான் ரெண்டு குண்டலங்கள் அதித்தி மாதாவுடைய குண்டலங்கள் இவரே பிள்ளையா பிறந்திருக்காரு அதித்தி மாதாவுக்கு தானே உபேந்திரனா பிறந்தது அப்போ வைஜந்தியோட கொடுக்குற வனமாலியோட வனமாலி கொடுக்குறது அது இருக்கு அப்புறம் மகாவேருடைய அம்சமாக இருக்கக்கூடிய மந்திரமலையுடைய கொடுமுடி அதுதான் அந்த மகாமணி எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணாள் சொல்லிட்டு அப்புறம் சத்யபாமியோட அவ வந்து அங்கே பாரிஜாத விருட்சம் பார்க்குறாள் பாரிஜாத புஷ்பம் ஏற்கனவே ருப்மணிக்கு முன்னால் கொடுத்துருக்காரு அது வந்து வந்திருக்கு அது வேறு இடத்துல வருது வருது அதனால அவள் கேட்டுட்ட பிரகாரம் பாரிஜாத விருட்சத்தையும் வேரோட பிடுங்கி கருடன் மேலே வச்சு இந்திரனோட அப்போ வந்து சண்டைக்கு கொண்டுட்டார் இந்திராணி வந்து என்னது மரம் அப்படின்ட்டார் இந்திரா இந்திரனை தூண்டி விட்டார் வந்து சண்டைக்கு வரார் அப்படி வரக்கூடிய தேவர்களை இந்திரனை ஜெயிச்சும் வார காப்பி கொண்டு வந்தார் இங்கே ஒரே ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார் அது வெவ்வரமாக வெவ்வரனா அப்படியே ஒரு விவரமாக விஷ்ணு புராணத்தை சொல்கிறார் கர்கசமயத்திலையும் விவரமாக சொல்கிறார் சசங்களே வரவன் சொல்கிறார் அன் பிரேம சொல்கிறது வந்து அதை அனுபவித்து சொல்லணும் பிரேமன் என்ன அது வந்து கிருஷ்ண பிரேமன் என்ன சொல்கிற போது கண்ணன்னா போரா இருந்தாலும் இந்திராணி சொல்கிறான் நீங்கள்லாம் வந்து நாங்கள்லாம் தான் அந்த பாரிஜாதிஷம் வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து உனக்கு கதம்பை ஒன்னாக கொடுக்குறேன் அப்படிம்பா சொல்லுவலாம் ஏன்னா கரம் கதம்புங்கிறது அந்த காலத்தில் விஷயம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கக்கூடிய விஷயம் அதனால நீங்கள்லாம் சத்தியபாமிக்கு வந்து பூமி தேவி அம்சம் இருந்தாலும் நீங்கள்லாம் மனுஷர்கள் தேவர் தேவர்களுக்கு தான் இந்த பரிஜாத்திரம் பூஷ்பம் அப்படின்னா அப்புறம் அவர்களுக்கெல்லாம் அமிர்தம் சாப்பிட்றாங்க இவர்கள் உங்களுக்கெல்லாம் இந்த ஜலத்தோட இருக்கக்கூடிய அந்த பைத்தம் கஞ்சியா உங்களுக்கு அதுதான் பைத்து ரொம்ப அனுபவிச்சு சொல்வார் அந்த அனுபவத்தை கேட்டாலே சிரிப்பும் கண்ணில் ஜலம் அப்படியே வரும் அப்படி வரும் அது வந்து அப்படியே மனுஷாலியா மனுஷாளுக்கெல்லாம் அமிர்தம் கிடையாது மண் சிலக்கெல்லாம் அமிர்தம் கிடையாது அந்த பைத்தங்கஞ்சி பைத்தங்கஞ்சி இருக்கு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் வெள்ளம் போட்டு அழகாக இருக்கும் கொஞ்சம் ஜலத்தோடு விட்டு ஜலத்தோடு இருக்கக்கூடிய பைத்தங்கஞ்சி எங்களுக்கு தான் அமிர்தம் நாங்கள்லாம் தேவர்கள் அப்படிங்கிறோம் அதனால் அவன் வந்து அவள் அவமானப்பட்டு கிருஷ்ணனை ஏற்றி விட்டான் இந்திரா இந்திராணி இந்திரனை ஏற்றி விட்டான் இந்திரன் ஒரு பைத்தியம் அவன் வந்து வேலை ஆகினா காலை பிடிப்பான் வேலை ஆயிடுச்சுன்னா கெண்ணையை பிடிப்பான் அப்படிப்பட்டார் அது இந்திரன் அப்படி தான் அப்போது கிருஷ்ணன் டே கிருஷ்ணனை கேட்டுதானே அப்போ வந்து உலகம் கொண்டு வந்து நரகாசன் முடிச்சு கொண்டு கொடுத்துறார் அவனே சந்திக்கிறார் அப்புறம் பார்த்தார் அவர் அவனுடைய விஷ்ணு புராணத்தில் அழகாக சொல்கிறார் அவனுடைய கதா இதை வந்து வேலையெல்லாம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் போனா போன திரும்பி கொடுத்துறாரு அப்படி அப்புறம் பாரிஜார விஷயத்தை கொண்டு வந்து திருடன் மேலே வச்சு இந்திரனோட கூடி தேவரெல்லாம் ஜெயிச்சு வர கொண்டு வந்தார் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார் நிறைய சொல்கிறார் அங்கே அது அப்படி சத்யபாமனுடைய அரண்மனையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டத்தை அப்படி அலங்காரம் பண்ணுறாப்புன்னா அந்த பாரிஜார விரட்சம் வைக்கப்படுது பாரிஜார விருக் கேட்பதை கொடுக்கக்கூடியது இல்லை அழகான நல்ல வாசனை வரும் அப்படி பாரிஜாத்தோட்டிங்க அந்த வாசனை கந்தம் அதனுடைய தேன் அதில் அப்படி ஒரு ஈடுபட்ட வண்டுகள்லாம் இருக்கேன் பிரமராக பிரமராக அது என்ன பண்ணித்தி ஸ்வர்கலோகத்துலேயும் இதோட சேர்ந்து வந்துருத்தும் ஸ்வர்கலோகத்துலேருந்து விருஷத்தோடு சேர்ந்து எல்லாம் இங்கே வந்துடுச்சு பின்தொடர்ந்து நேரம் வந்துவிட்டோம் ஸ்வர்க்கலோகத்துலேருந்து பூமிக்கு துவாரகிக்கு வந்துடுத்து அப்படி வந்துடுத்து தன்னை ஆசிரித்தவர்களை கைவிடாதவனும் அவன் தான் ஆச்சு தான் பக்தர்களை தங்கட்ட வேண்டி கொண்ட காரியத்தை சாதித்து கொடுக்கூடியவனான கிருஷ்ணன்ட்ட வந்து அந்த தலை குனிஞ்சு கீழத்தினுடைய அந்த முடி எல்லாம் இருக்கு இல்லையா கிரீட அதெல்லாத்தையும் அதால் அவன் நமஸ்காரம் பண்ணி திருவடிகளை தொட்டு நரகாசுர முதல்ல முதலி யாச்சித்தான் காரியம் கை கொடுவன தன் காரியம் சகதி கொடுத்து கிருஷ்ணபவன்கிட்ட மறுபடியும் சண்டை போடுறான் இதுதான் சத்த குண பிரதானங்களாக இருக்கக்கூடிய கூட புத்தி இல்லாம இருக்கிற கஷ்டமாச்சு அவருடைய அந்த மதம் திமிரு அந்த இது இருக்கு அந்த கர்வம் அதை என்னச்ச அப்படின்னு சொல்றார் நம்ம சுகபெரும இவர் நான் சொல்லுவோம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்போ ஐராவத குலத்தில் உதித்த ஐராவத குலத்தில் உதித்த ஐராவத குலம் ஐராவதம் மாறியே இருக்கக்கூடிய நாலு தந்தங்கள் கொண்டு வெள்ளை வெள்ளையாக இருக்கக்கூடிய வேகமாக போகக்கூடிய பலம் மிக்க அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வெள்ளை யானைகளை கிருஷ்ணன் வந்து அனுப்பிச்சுட்டா தே அப்படி நிறையா நிதிகள் குவியல்கள் பெரிய பெரிய செல்வம் கோஷம் இந்த பதினாறம் பெண்கள் எல்லா இந்த யானைகளையும் துவாரகைக்கு அவருடைய படை உண்மை நல்லா அப்புறம் தன்னுடைய பாரியம் பிரியமான பாரிய அழகான பாரிய பூமி அம்ச்சனுடைய பாரியன் சத்யபாமியோட இந்திரன் மாளிகைக்கு போறார் சொர்க்கத்துக்கு போறார் அங்க அதித்தியினுடைய மாத்தாவினுடைய அந்த குண்டலங்களை கொடுத்தார் அந்த வருணனுடைய கொடையை சேர்த்தாச்சு அந்த மணி இருக்கு இல்லையா மலை அந்த மேர்மலை சிகரம் அதையும் கொண்டு சேர்த்தார் அந்த வைஜிஞ்ச மாலை அந்த மாதிரி அதெல்லாத்தையும் எல்லாம் கொண்டு கொடுத்துரு எல்லாம் கொடுக்க கொண்டே கொடுத்துறார் அப்புறம் அவர்களுக்கு வந்து ஒரு டீ பார்ட்டி வைக்கிறான்னு வச்சுங்களேன் அவர்களுக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ஃபேர்வெல் பார்ட்டி வச்சதில் அவர்கள் மாத்திரம் இந்திராணி இதை அமிர்த்தம் சாப்பிட்றேன் இவர்களுக்கு மாத்திரம் தனியாக பைத்தங்கஞ்சு சொன்ன மாதிரி பைத்தங்கஞ்சி முடித்தான் உங்களுக்கு இங்கேலாம் மனுஷர் இல்லையா அதனால் பைத்தங்கஞ்சி சாப்பிடுவான் நாங்கள்லாம் தேவர்கள் இல்லையா அதனால் எங்களுக்கெல்லாம் அமிர்த்தம் அப்படின்னு அப்புறம் உங்களுக்கு வந்து நீ வந்து சத்தியபாமம் கடம்பு புஷ்பம் இல்லை ஒரு முறை கரம்பு புஷ்பம் அவளுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கெல்லாம் தேவர்கள் எங்களுக்கெல்லாம் பாரிஜார புஷ்பம் அப்போ போய் அப்படி சுற்றி வந்தார் உத்தியாவனங்களில் சுற்றி வந்து பார்த்தோன்னே பாரஜார விஷர் பாருன்னு சத்தியமாவும் சொன்னார் கிருஷ்ணனை ஏற்றி விட்டான் கிருஷ்ணன் அவசியம் இந்த மாதிரி எனக்கு போனோன்னே கண்ணன் அவன் வந்து கண்ணன் விளையாட்டு விளையாட்டு இதாச்சேன் அவனுடைய விளையாட்டு விளையாடு அதாவது ரசிக்கணும் அது அந்த அது வந்து அந்த ரசிக்கலாம் வந்தால்தான் தெரியும் அதாவது இப்போ ரொம்ப சாதாரணமாக இருப்பான் இருக்கும் திடீர்னு அவர் வந்து பரமாத்மாவை காட்டியிருப்பான் அந்த திடீர்னு பற்ற அப்படி ஒழிஞ்சு போய் சொன்னதை கேட்பக்கூடியவனாக இருக்கும் அவன் வந்து சத்திய மாமா வந்து துலாபாரம் கொடுக்குறன்னா சரி நான் உட்காண்டாம் அப்புறம் அது வந்து இதில் வரல புராணத்திலையும் இல்லை நம்ம கர்கசமயத்திலையும் இல்லை நம்ம பாகரத்துலையும் இல்லை ஒரு துளசியை வந்து ருப்பினி கொடுத்த உடனே அந்த தொலைபாரத்தை சரி பண்ணி விட்டுருவாங்க அப்படியும் பண்ணார் அப்போது இந்திராணி அவெல்லாம் டீ பார்ட்டி கொடுத்து அனுகூரம் பண்ணார் இப்போ சத்தியபாமியோடு கூட அவ தூண்டிவிடான் இந்த பாரிஜார விரத்தை வேரோட பேத்து கருட மேலே ஏற்றி விட்டு போகிறார் இதை வந்து இந்திராணியை தடுத்தாள் இந்திரா இந்திரனை ஏற்றி விட்டாள் இந்திரன் சண்டைக்கு வராள் மற்ற தேவர்களோடு சண்டைக்கு வரான் சண்டைக்கு வரபோது அப்போ அப்ப என்னாச்சு கிருஷ்ணன் சத்யபாமாவளை ஏற்றி விட்டார் திவனே ரெண்டு பேர் சண்டை ஏற்கனவே ஒரு தடவை அடி வாங்கியிருக்கான இந்திரன் தேவர்களை ஜெயிச்சு துவாரகை கொண்டு கொடுத்தார் சத்யபாமையினுடையும் அந்த மா அரண்மனைக்கு தோட்டத்தில் அதை அழகுபடுத்துறதுக்காக பக்கத்தில் அழகாக இந்த பாரிஜார வட்சத்தை நிறுத்தார் பாரிஜார விருஷம் வந்து அந்த திருப்பாறு கடல் கடையிற போது வெளியில் வந்தது நீங்கள் என்னென்ன கேட்குறாலோ அதெல்லாம் கொடுக்கணும் அதாவது லௌகீகமான விஷயங்கள் எது கேட்டாலும் கொடுக்க அப்படி அதனுடைய வாசனை गंधम மனசு தேன் அதனால அப்படி மயங்கி போன வண்டுகள் நான் பிரமரா பிரமரா இந்த பிரமரான்னு வச்சு ஒரு இது வரும் ஒரு என்னது ஒரு அபங்கு வேறு உண்டு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அபங்கு அந்த வண்டுகள்லாம் சொர்க்கத்தை அப்படியே தொடர்ந்து பின்னாலே வந்து அந்த விரிதார விருஷத்தோடு நேரில் வந்து விடுத்தோம் அப்படி வந்தது இந்த பாருங்களை என்ன அப்படின்னு சேங்கிறார இந்த தேவர்களை பார்த்தேன் அதனால தான் ஒரு பாகுவன் கொடுக்கல பாகுவர மகாத்வேத்தில் நீங்கள் பார்த்தேன்னா நாங்கள் அமிர்த பாக அமோதம் பண்ணி கிரீடம் பண்ண இந்த அகங்காரம் கர்வம் திமுறி எல்லாம் இந்த ஐஸ்வர்யம் வந்து விழுந்தது அதனால ஐஸ்வர்யமே ஒன்னண்ட அப்பா கிருஷ்ணா ரங்கநாதா எப்பா ரங்கா உன்ன ரங்க ரங்கான்னு சொல்லிட்டு இருந்தாலே போரும் என்ன ரங்காரங்கான என்ன ரங்கனுடைய திருவடியில் இருந்தாலே போரும் அந்த அடியன் சொன்னேன் இல்லையா முன்னாலே சொன்னேன் இல்லையா அப்படியே ரங்கநாதனுடைய அந்த மேலே பார்த்துட்டு அந்த பரவாசு அந்த பிரயோக சக்கரத்தையும் அவனுடைய சங்கன் சக்கரத்தையும் பார்த்துட்டு பட பட இருப்பான் அது இன்னும் இருக்கும் அது கீழே பார்த்துருக்கேன் போறும் இப்படியும் இந்த ஒரு கர்வம் அகங்காரம் என்னது திக்காரம் என்ன வேண்டியது அது வந்து அது இகழ்ச்சி இழ வேண்டிய விஷயம் அப்படிதான் அடுத்த நாற்பத்தி ரெண்டு அந்த அத்தியாயத்தை முடித்து விடுவோம் மூலத்தை முடித்து ஒரேகத்தில் பதினாறாயிரங்கள் ம்யாதி அவிரே ரஜகமுதோ எதேத்தோக்கம் எதிரே கிரகே தாசம் அனபய அத்திய கிருன் அத்தர் கிருத்தம் ஞா சயே அவஸ்தே மே ரிம் நஜகமோ எதேத்தோம் எதிரே இத்தம் ரமாதிமியம் ப்ரோ பதவிம் எதீயம் பேஜு மேதத்னுரா ஆலோக்கவசம ஜல்பா இத்தம் ரயாரிய ஆமா பரவீம் வேஜுர்முதா விரதமேதராசாவலோக்கவசம ஜல்பலா பிரியுமாசன வராண பாச்ச தாம்பூல விசிரவண வீஜன கேசிரசார சயனோபாரி தாசீச அப்போ விருதாசியம் பிரியும பிரியும ஆசன பிரியும ஆசன வராண பாச்ச தாம்பூல விசிரமணீஜ சொன்ன தொண்ணூறாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதாவது காண்பிக்கப்பட்டது நூறு சொல்லுகிறார் இப்படி கண்ணனுடைய மகத்துவம் அந்த ஒரு இலைகள்லாம் நம்ம பார்க்கும் மேலே பார்க்கும் விஷாரம்